நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலில் சூரியன் உதயத்தையும் பசிபிக் பெருங்கடலில் சூரியன் மறைவதையும் பனாமா நாட்டில் காண இரண்டு தேசிய கொடியில் பச்சை நிறம் மட்டுமே கொண்ட நாடு லிபியா மூன்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மூன்று நகரங்களின் வரலாறு என அழைக்கப்படும் தமிழ் நூல் எது இரண்டு இந்தியாவில் இரண்டாவது செயற்கைக்கோள் எது மூன்று தென்னாப்பிரிக்காவின் நாணயத்தின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்